அவர்கள் தங்களின் வீட்டில் எப்படி நடந்து கொள்வார்கள் தன் குடும்பத்தாருக்கு உதவி புரிவதில் நபி சொல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்கள் இருப்பார்கள் தொழுகை நேரம் வந்துவிட்டால் தொழுகைக்கு புறப்பட்டு செல்வார்கள் என்று ஆயிஷா ரபு அல்லாஹோ அவர்கள் கூறினார்கள்